நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழங்கள் அந்த நேரமே எல்லாம் சென்று பெருமானை வழிபட அம்மையார் எண்ணினார்கள் பேய் வடிவை கண்டவர்கள் வியந்து அஞ்சு ஓடுகின்றார்கள் இவ்வுருவத்தினை கண்டு தாங்கள் நினைத்ததை கூறுகின்றார்கள் அவ்வுரைகளை கேட்ட அம்மையார் அண்டர் நாயகனார் என்னை அறிவர் அறியாத இவ்வுலக மக்களுக்கு நான் எவ்வுருவாயினால் என்னை என்ற அவன் அநேக நபர்களிடம் கேட்டு தன்னுடைய கைலையை மனதிலிடையே எண்ணி மிகவும் வேகத்துடன் நடக்க தொடங்கினார்கள் வடதிசை தேயம் எல்லாம் கடந்து பரமன் மேவிய மலையை பாதத்தினால் மிதிக்க அஞ்சி தலையினால் நடந்து சென்றார் காரைக்காலமையார் அரிய அம்மலையை தலையிலேயே நடந்து ஏறிய இவர் இறைவர் அருகில் சென்றார் சிலைநுதல் இமய வள்ளியின் திருக்கன் பார்வை உற்றது அம்பிகை அது கண்டு ஐயனே இதோ இங்கு வந்து கொண்டிருக்கின்றாரே நடந்தால் இந்த திருக்கைலியின் பாதத்தால் திருக்கைலையை பாதத்தால் மிதித்ததற்கு ஆகும் சாபத்திற்கு ஆளாவோம் என்று சொல்லி தலையாளை நடந்து வருகின்றாரே இவர் யார் இவருடைய அன்புதான் என்ன என்று உமை வியந்து போக சிவபெருமானிடம் கேட்டார் உமையே வரும் இவள் நம்மை பேணும் அம்மையாகும் என்றார் தன்னை மட்டும் சொல்லி என்னை பேணும் அம்மை என்று சொல்லவில்லை நம்மை பேணும் அம்மையாகும் என்று படைத்த ஒரு படைப்பினுடைய சின்ன ஒரு சாதாரண பிறவி அவர் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானினுடைய பக்தியும் சிவபெருமானுடைய திருநாமத்தையும் அவரால் கொண்ட அந்த பக்தியை இன்னும் சிரத்தியோடு கொண்டதனாலே அந்த அம்மையார் பேரு பேயிருவம் கொண்டு பூதகணங்களில் ஒன்றாக திகழ்ந்ததாலும் இவர் நம்மை பேணக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு அம்மையார் என்று தன்னுடைய பெருமாட்டியிடம் சொல்லி பெருமைப்பட்டார் அர்ஷபெருமான் ஆக இந்த உலகமெல்லாம் உய்ய அம்மையே என்று இந்த அருளினார் என்று இந்த பாடலிலே வருகின்றது அங்கணன் அம்மா என்று அழைத்தாலும் அம்மையப்பர் அப்பா என்று பங்கைய மலரின் மீது பணந்து வழங்கினார் சிவபெருமானே வந்து அம்மையே என்று அழைத்தாலும் அம்மா என்னைக்காவது பெத்தவன் காலில் விழுந்து நமஸ்கரிக்க முடியுமா ஆனாலும் சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தும் எந்த இருமாப்பும் செருக்கும் இல்லாமல் ஐயனே என்று பாத மலரில் பணிந்து விழுந்து வணங்கினார் காட்சி எல்லா நாயன்மார்களுக்கும் இதுவரை பதினெட்டு நாயன்மார்களை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் எந்த நாயன்மார்களுக்கும் சிவபெர்மான் இங்கேயே காட்சி கொடுப்பார்கள் அவரிடத்திலே அற்புதம் செய்து அவரை கஷ்டப்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு நபர்களிலே பல்வேறு உலகங்களுக்கும் இது சென்று சேர வேண்டும் என்று காட்சி கொடுப்பார்கள் ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கோ தன்னிடத்திற்கே அழைத்து வரச் தன் பூத ஒருவராக இருந்து அற்புதம் செய்திருக்கின்றார்கள் அருட்சோதி அண்ணல் அம்மா இங்கு நம்பால் வேண்டுவது யாது என்று கேள் என்று ஈசன் அறிவுரிய அம்மையார் அடிபணிந்து கேட்கின்றார் அறவழியா அந்தனரே உம்மிடம் ஒருபோதும் நீங்காத இன்ப அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் நான் ஒரு கால் பிறந்து உமை ஒருபோதும் மறவாத நிலை வேண்டும் நீர் ஆனந்த தாண்டவம் செய்யும்போது உமது திருவடியின் கீழ் சென்று சேவித்து கொண்டே மகிழ்ந்து பாட வேண்டும் என்று அற்புதமான ஒரு வரத்தை வேண்டினார் இது எல்லலவும் சுயனலமில்லாத வேண்டுதல் ஆக இந்த பிரார்த்தனைகள் நாம் என்ன ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று வைக்கின்றோம் என்றால் நான் அதுவாக மாற வேண்டும் நான் இதுவாக ஆக வேண்டும் செல்வந்தராக வேண்டும் நோய் நொடி இல்லாமல் ஆக வேண்டும் என் குழந்தை இப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி இறைவாக உன்னை துதிக்க மட்டுமே பயன்படும் இந்த உலகு இந்த உயிர் இந்த உடல் பேய்கணங்களாக மாறி உன்னுடமே இருக்க வேண்டும் ஏன்னா மனிதர்கள் ஒரு நாள் இறந்து போவார்கள் வேறு தேவர்கள் ஒரு நாள் அங்கே பெருமானை சேவைத்து மற்ற நேரம் ஒதுங்கி இருப்பார்கள் ஆக பிரல்ய காலத்திலே எல்லோரும் அழிவார்கள் ஆனால் பூதகணங்கள் உன் கூடவே இருக்கும் என்ற ஒரு அற்புத சிந்தனையை அந்த இடத்திலே கேட்டு திருவாளங்காடு என்ற இடத்தின் மூலம் ந கண்டு மிகவும் பெருபெற்ற அடியார்களாக இந்த காரைக்கால் அம்மையார் விரங்குவார்கள் விடையமே விடையவர் மேலே மிகவும் அற்புதம் கொண்டு கைலாயத்திலிருந்து விடை பெற்று புறப்பட்டு திருவாளங்காட்டிற்கு வந்து அங்கு என்ன கேட்டாரோ என்ன கேட்டார் உன் மேலே மாறா பக்தி வேணும் மீண்டும் பிறக்கக்கூடாது பிறந்தால் உன்னை மறக்கக்கூடாது பிறந்து நான் ஒருவேளை இங்கே இருந்தால் உன்னை பாடி துதித்து மகிழ்ந்து உன்னுடைய ஆட்டத்திற்கு நீங்கள் திரு நடனம் செய்யும் பொழுது நான் கூட இருந்து அதற்கு பாட வேண்டும் என்று சொன்னாரே அதை திருவாளங்காடு என்ற இடத்திலே என்றளவும் சென்னை அருகிலே இருக்கின்றது அந்த இடத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே நீங்கள் இன்றும் தரிசிக்கலாம் அந்த இடத்திலே ஊர்த்தவ நடனம் என்ற ஒரு நடனத்தை செய்து அற்புதமாக காரைக்கால அம்மையாருக்கு திருவடிக்கையின் கீழ் இருக்க சிவபெருமான் எல்லாம் வல்ல பெருமான் அவருக்கு நல்வரம் அளித்தார்கள் இந்த அற்புத கதையிலே புனிதவதியினுடைய புலமையும் புனிதவதியினுடைய பக்தியும் அவர் செய்த தன்மான வைராகியங்களும் நாம் எல்லோ இடத்திலும் ஏற்படும் நம்முடைய மனதிலே பல்வேறு நலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே நீங்கள் எல்லா சிவாலயங்களிலும் சிவாலயங்களிலும் தரிசிக்கலாம் ஆனால் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அறுபத்தி நபர்கள் நின்று கொண்டே சிறு பெருமானை சேவிப்பதும் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்து கொண்டு சேவிக்கும் சிலையை நாம் காண முடியும் ஆக எல்லா நாயன்மார்களை விட ஒருபடி மேலே வைத்து காரைக்கால் அம்மையாரை சிவபெருமானும் பார்வதியும் அன்போடு அவர்களை பாவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அற்புத வாய்ப்பினை கொடுத்த நற்றினை வானொலிக்கும் கேட்டு கொண்டிருக்கும் நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்கள் பாத சமர்ப்பித்து அடியேன் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நாயன்மார் பற்றி சிந்திக்கும் பொழுது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்